வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை நாம் கொல்லாமையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் மனிதன் பிற உயிர்களை ஒருபொழுதும் கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது என்பதுதான் மனித சமூகத்தின் அடிப்படையான கொள்கை ஆனால் அந்த கொள்கையை நாம் கடைபிடிக்கிறோமா அல்லது வெறும் வலியுறுத்தல்களோடு நின்று விடுகிறதா என்றால் நிச்சயமாக வெறும் வாய் வார்த்தைகளில் அல்லது வலியுறுத்தல்களில் மட்டுமே அந்த கொள்ளாமை இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்களம் எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி அசைவ உணவுதான் மிக அதிகமாக மனிதர்களால் விரும்பப்படுகிறது மனிதன் மட்டும்தான் மற்றொரு உயிரினத்தை கொன்று சுவையாக சமைத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறான் பொதுவாக சில காட்டு விலங்குகளை தவிர மற்ற விலங்குகள் பிற உயிர்களின் ஊனை உண்பதில்லை ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த பூமியில் உள்ள பெரும்பாலான விலங்குகளின் ஊனை சாப்பிடக்கூடிய பழக்கத்தினை கொண்டிருக்கிறார் அத்தகைய பழக்கத்தை கொண்டதன் காரணமாக சமீப காலங்களில் நாம் நிறைய துன்புறுத்தல்களுக்கும் அல்லது நிறைய நோய்களுக்கும் ஆர்ப்பட்டு வருகிறோம் ஏன் இந்த நிலை என்றால் நம்முடைய உடம்பை பெருக்குவதற்காக பிற உயிர்களினுடைய ஊனை எந்த வகையிலே சாத்தியமாகும் அல்லது நியாயமாகும் நம்முடைய உயிர் எந்த அளவிற்கு நமக்கு பெரியதோ அதே அளவிற்கு தானே மதிப்பதில்லை நமக்குள் வந்தால் அதுதான் உண்மையான அருளாகும் உண்மையான அருளை உடையவன் ஒருபொழுதும் அசைவ உணவுகளை அல்லது பிற உயிரணங்களின் ஊனை உண்ண விரும்ப நாம் எல்லோரும் பேசும் மிக அழகாக கொள்ளாமையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் வார்த்தைகளை ஓரளவிற்காது நாம் கடைபிடிக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக பிற உயிர்கள் மீது நமக்கு தானாகவே அன்பு பெருகக்கூடும் இதை வள்ளுவர் கூறும்பொழுது கூட தன்னுடைய உடம்பை பெருக்குவதற்காக பிற உயிரினங்களின் ஊனை உண்பது எந்த வகையில் அருளாகும் என்று கேட்கிறார் உண்மையிலேயே நாம் அருளோடு வாழ விரும்புகிறோம் என்றால் ஒரு பிற உயிரினங்களை கொள்ளக்கூடாது பிற உயிரினங்களின் ஊனை சாப்பிடக் அத்தகைய பழக்கத்தோடு இருந்தாலே நம்மிடம் அருள் நிறைந்திருக்கிறது என்பது பொருளாகும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் குரல் எண் இருக்கான் எண்ணம் ஆளும் அருள் மீண்டும் குரல் தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுன்பான் எண்ணம் ஆளும் அருள் இந்த நாள் இணைய நாளாக மேட்டும்